நற்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அதாவது தந்திரமும் வெற்றியும் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் பாரசீக பேரரசன் சிந்திய நாட்டினை கைப்பற்றி கப்பம் வாங்க பெரும் படையதனை கொண்டு புறப்பட்டான் கேள்விப்பட்ட சிந்திய மன்னன் அது கண்டு அஞ்சாமல் அடித்த கம்ப ஒடியாமலும் பாம்பம் சாகாமலும் செய்யும் முத்தியினை போன்று படை வீரர்களை போரிடாமலும் இருக்க தந்திரம் ஒன்றினை கையாண்டார் தமது நாட்டு ஒற்றனிடம் ஒரு ஓலையை கொடுத்து பாரசீக மன்னனிடம் சேர்ப்புக்க சொன்னான் ஓலையை பெற்றுக்கொண்ட பாரசீக அடிப்பணிந்து கப்பம் கட்டுவதாக சம்மதம் தெரிவித்துவிட்டு ஓலையை அனுப்பி இருக்கையில் வீணாக ஏன் படையெடுத்து செல்வானே என்ற எண்ணம் எழுந்த போதிலும் ஏதோக்கும் ஏ ஓலை பார்ப்போம் என்று எழுதி பிரித்து பார்த்தான் ஓலையில் பறவை எழி தவளை போன்ற மூன்று படங்களும் அம்புகளும் வரையப்பட்டிருந்தது வாசகமும் எழுதப்படவில்லை அந்த ஓலையில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தி என்ன என்பதை அறியாமல் குழப்பமும் கோபமும் கொண்டார் மன்னன் டேரியாய் அர்த்தம் சொல்லுமாறு ஓலையினை தளபதியிடம் கொடுத்தார் அரசே இந்த ஓலையில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் நாம் அனைவரும் பறவையாக மாறி உடனே இங்கிருந்து பறந்து செல்ல வேண்டும் இல்லை எலிகளாக மாறி வலைகளுக்குள் பதுங்கிக் வேண்டும் இல்லையென்றால் தவளைகளாக மாறி ஏரியில் குதிக்க வேண்டும் அவ்விதம் இல்லை என்றால் நீங்கள் யாரும் சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியாது என்ற செய்தியை தான் இந்த ஓலையில் காட்டப்பட்டுள்ளது என்று மன்னனிடம் விவரித்தார் மண்ணனுக்கு ஒரு பக்கம் அச்சம் இருப்பினும் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக படை நடத்தினான் படை உன்னோக்கி செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த வேளையில் மழையும் பெய்ய தொடங்கியது தொடர்ந்து பெய்த மழையினால் கடுங்குளிரும் தொடங்கியது கடுங்குளிரினை தாங்க முடியாமல் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மணிந்தனர் குதிரைகளும் இழந்தனர் இவ்வளவு நிலையிலும் சிந்திய நாட்டின் மீது படையெடுத்து சென்றால் ஓடையில் கட்டியபடி யாரும் சொந்த நாட்டிற்கு திரும்ப நிலை ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி சில நூறு வீரர்களுடன் மிகுந்த துன்பப்பட்டு நாடு திரும்பினான் பாரசீக மன்னன் டேரியாய் சிந்திய மன்னனுக்கு தந்திரம் மட்டுமல்ல இயற்கையும் சாதகமானது போர்வரை கொண்டு ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டினை தாக்குவதற்கு நிறுத்தினால் உயிர்கள் சேதமில்லை பொருள்களும் சேதமில்லை கலவரமின்றி நாடுகள் எப்போதும் நிம்மதியாக வாழலாம் நன்றி